ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மங்களை ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் தற்சமயம் மாக மாசம் நடந்துன்னு வருது இந்த மாக மாசத்திலே நாம் செய்ய வேண்டியதான முக்கியமான ஒரு அனுஷ்டானத்தை பார்க்கிறோம் மாகமாசம் அப்படின்னா பௌர்ணமியும் மகாநக்ஷத்திரமும் சம்பந்தப்பட்டு வரக்கூடியதான மாசத்திற்கு மாகமாசம்னு பெயர் சௌரமானம் சாந்திரமானம் நாத்திரமானம் பாரகஸ்பத்தியமானம் அப்படின்னு காலங்களை நான்கு விதங்களாக நாம் கணிக்கிறோம் அதில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கக்கூடியதான காலத்திற்கு சாந்திரமானம் அப்படின்னு பெயர் அதாவது சூரியன் ராசியை அடிப்படையாக கொண்டு நகருபவர் சந்திரன் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு நகர்ந்து போகிறவர் ஆகையினாலே சாந்திரமானப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய பெயரையே மாசமாக வச்சின்றிருக்கோம் பௌர்ணமியும் சித்ரா நட்சத்திரமும் சம்பந்தப்பட்டு வரக்கூடியதான மாசத்திற்கு சைத்ர மாசம்னு பெயர் அதே பௌர்ணமியும் விசாகா நட்சத்திரமும் சேர்ந்து சம்பந்தப்பட்டு வரக்கூடியதான மாதத்திற்கு வைசாக மாசம்னு பெயர் கேட்டை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சம்பந்தப்பட்டு வரக்கூடியதான மாதத்திற்கு ஜேஷ்ட மாசம்னு பெயர் அப்படின்னு பார்த்துன்னு வர வரிசையில் மகாநக்ஷத்திரமும் பௌர்ணமியும் சம்பந்தப்பட்டு வர்ற மாதத்திற்கு மாக மாசம்னு பெயர் இது அநேகமாக தை பாதியிலே ஆரம்பமாகும் தை மாதம் வரக்கூடியதான பௌர்ணமிக்கு மறுநாள் ஆரம்பமாகும் மாக மாசம்னு அந்த மாக மாசத்தில் நாம் என்ன செய்யணும்னா ஸ்நானம் பண்ணணும் மாகஸ்நானம்னு ரொம்ப விசேஷமாக நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தர்மசாஸ்திரத்திலே சொல்கிற பொழுது பாலாச்ச தருணா விர்தா நரநாரீ நபும்சகா ஸ்நாத் மாகே சுபே தீர்த்தே பிராப்னுவீப்சித்தம் ஃபலம் இந்த மாக மாசம் பிறந்தவுடனே குழந்தைகளாகட்டும் யுவாக்களாகட்டும் விர்தர்களாகட்டும் புருஷர்களோ பெண்களோ நபும்சகர்களோ யாராக இருந்தாலும் இந்த மாக மாசத்தில் ஸ்நானம் பண்ணணும் கால வேளையில் ஸ்நானம் பண்ணுறது எல்லா விதமான பாபங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது நாம் தினமும் காலவேளையில் எழுந்து ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த தினமும் செய்யக்கூடியதான ஸ்நானம் இல்லாமல் மாகஸ்நானங்கிறத விசேஷமாக செய்யணும் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது விசேய தாரகே காலே நித்யஸ்நானம் விதாயச்ச புனரபியுஜத்தே சூரியே மாகஸ்நானம் சமாச்சரேது அதாவது தினமும் எப்போது ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா விசேய தாரகே காலே அதாவது ஒன்று ரெண்டு நட்சத்திரங்கள் ஆகாசத்தில் தெரியக்கூடியதான காலம் அருணோதயம் வெளிச்சம் வந்து ஒரு பாதி வெளிச்சம் வந்த சமயம் அப்போது சில நட்சத்திரங்கள் மாத்திரம் ஆகாசத்திலே தெரியும் அதற்கு விச்சேத தாரகம்னு அந்த காலத்திற்கு பெயர் அந்த காலத்திலே தான் நாம் தினமும் ஸ்நானம் பண்ணணும் இந்த மாகஸ்நானம் எப்போது பண்ணணும்னா புனரபியுஜத்தே சூரியே மாகஸ்நானம் சமாச்சரியது அபியுஜத்தே காலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சூரிய உதயத்திற்கு ஒன்ற நாழிகை முன்னாடியும் சூரிய உதயத்திற்கு அப்புறம் ஒன்ற நாழிகையும் உள்ள காலத்திற்கு அபியுதி அபியுதித காலம்னு பெயர் அதாவது அத்தியர்திகாபூர்வம் பரம் சூரியோதயத்ததா சஜேவ அபியுதித்தோ नाम, தர்மசாஸ்திரே பிரகீர்த்திதா அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது தினமும் செய்ய வேண்டியதான ஸ்நானத்தை செய்வது இல்லாமல் தனியாக மாகஸனானங்கிறத செய்துக்கணும் அதாவது சூரிய உதயத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னரும் சூரிய உதயத்திற்கு அரை மணி நேரத்திற்கு பின்னர் இந்த காலத்திற்கு அபுயுஜித காலம்னு பெயர் அந்த சமயத்தில் இந்த மாகஸ்நானங்கிறத செய்துக்கணும் அப்படின்னு மாகஸனானம் செய்யறதுனால நமக்கு ரொம்ப தேக சுத்தி ஏற்படுறது வியாதிகளுடைய பயம் தீர்றது மனசுத்தி ஏற்படுறதுன்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்த மாகஸ்நானத்தை எங்கே செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள நதிகள் கோலங்கள் என்ன இருக்கோ அங்கே போய் செய்யலாம் ஸ்நானம் பண்ணணுங்கிறது தான் முக்கியம் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஆப்போ நாராயணோ தேவஹா சர்வ வேதேஷு மகரஸ்தே ரவ் மாகே அதாவது भगवान நாராயணன் தீர்த்தத்தில் இருந்து தான் ஆவிர்விச்சார்னு அனைத்து வேதங்களும் நமக்கு காண்பிக்கிறது அப்படி பகவானுக்கு ஆதாரமாக உள்ள பிறப்பிடமாக உள்ள இடம் தீர்த்தம் நதிகள் அதை மனசில் வச்சுட்டு இந்த மாக மாதத்தில் ஸ்நானத்தை பண்ணணும் எங்கே பண்ணுறதுன்னா பக்கத்தில் நதிகள் இருந்தால் அங்கேயே போய் செய்யலாம் எதில் பண்ணுறதுக்கு எவ்வளவு பலன் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு அதாவது தட்டாக்கே திகுணம் ராஜன்னு தடாகம் அப்படின்னா ஒரு குட்டைகள் குளம் இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணுறதுனால ரெண்டு மடங்கு பலன் கடிக்கிறது நத்தியாதவுத சதுர்குணம் நதிகளில் தண்ணி ஓடக்கூடியதான நதிகள்லேயே ஸ்நானம் பண்ணுறதுனால நான்கு மடங்கு பலன் கிடைக்கிறது தசதா தேவகாத்தேஷு அல்லது தேவர்களாலே நிர்மிக்கப்பட்டதான கஷேத்திரங்கள் இப்போது ராமேஸ்வரத்தில் பார்த்தால் கோவிலில் கிணறுகள் இருக்குது அதெல்லாம் தேவகாத்தம்னு பேர் தேவதைகளே நமக்கு நிர்மாணித்து கொடுத்துருக்கா மனுஷனால் பண்ணப்பட்டது இல்லை அங்கே போய் பார்த்தால் தெரியும் சமுத்திரத்தில் எடுத்தால் ரொம்ப உப்பாக இருக்கும் ஆனால் அந்த கிணத்திலிருந்து நாம் ஜலத்தை எடுத்து பார்த்தால் கொஞ்சம் கூட உப்பே இருக்காது ரொம்ப திதிப்பாக இருக்கும் அந்த ஜலம் என்ன காரணம்னால் தேவகாத்தம் தேவதைகள்னாலே நிர்மாணிக்கப்பட்டது அது வறண்டு போகாது வருஷம் பூரா ஜலம் இருக்கும் எவ்வளவு ஜலம் எடுத்தாலும் அது வறண்டு போகாது காரணம் என்னென்னா தேவகாத்தம்னு தேவதேகளால் வெட்டப்பட்டது அது மாதிரி இடங்களில் ஸ்நானம் பண்ணுறதுனால பத்து மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கிறது சததாச்ச மகாநதி மகாநதின்னு சொல்லக்கூடியதான இடங்களில் அதாவது மகாநதின்னு அஞ்சு சொல்லப்பட்டிருக்கு கங்கா யமுனா கோதாவரி காவேரி இது மாதிரி நதிகள் இந்த நதிகள்ல ஸ்நானம் பண்ணுறதுனால நூறு மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கிறதுன்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது சதம் சதுர்குணம் ராஜன் மகாநத்தியோஸ்து சங்கமே மகாநதிகளுடைய சங்கமம் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறோமே அது மாதிரி சங்கம சங்கம இடத் இடங்களில் ஸ்நானம் பண்ணுறதுனாலே நானூறு மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கிறது சஹசிர குணித்தம் சர்வம் தத்ஃபலம் மகரேரவு கங்காயாம் ஸ்நான மாத்திர லபத்தே மானுஷோன்றப்பா கங்கையை தேடின்னு போய் கங்கை இருக்கிற இடத்துல போய் ஸ்நானம் பண்ணுறதுனால ஆயிரம் மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கிறதுன்னு இந்த மாக மாதத்தில் ஸ்நானத்தினுடைய பெருமைகளை தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இதனுடைய பெருமைகளை இன்னும் நிறையா காண்பிக்கிறது ஒரு சரித்திரமும் புராணத்தில் இருக்குது அவைகளை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்